الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا يسخر قوم من قوم عسى ان يكونوا خيرا منكم وَلَا نِسَاءٌ مِّن نِّسَاءِ عَسَىٰ أَن يَكُنَّ خَيْرًا مِّنْهُنَّ ۚ وَلَا تَلْمِزُوا أَنفُسَكُمْ وَلَا تَنَابَزُوا بِالْأَلْقَابِ ۖ بِئْسَ اسْمُ الْفُسُوقِ بَعْدَ الْإِيمَانِ ۚ وَمَن لَّمْ يَتُبْ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ ۚ صدق الله العظيم وقال النبينا محمد صلى الله عليه وسلم بحسد امرئ من الشر يحقر قاح المسلم الى اخر الحديث او كما قال صلى الله عليه وسلم قلنا انتم الله سبحانه وتعالى اورئناكم صلاه وسلامم يرد النبي محمد صلى الله عليه وسلم ورجل ميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபாவ் தாபியாங்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக உடைய ஜுமாவுடைய கடுமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் ஜோத்து கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு எவைகள் நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுடதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இச்சப்புல்லா ஹாயசுமா குண்கும் கண்ணியமிக்க அல்லாவே நம்மில் அநேக மாணவர்களிடம் இருக்கின்ற அதை சர்வசாதாரணமாக நினைத்து அற்பமாக நினைத்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மைதான் அதேபோன்று சுவர்க்கத்திலிருந்து இபிலிஸ் தூக்கி எறியப்படுவதற்கு விரட்டப்படுவதற்கு காரணமாக இருந்த ஒரு தன்மை முகமது சல்லி சல்லம்மாருடைய காலத்திலே முனாபிசுகளிடம் நயவஞ்சகர்களிடம் இருந்த அவர்களுக்கான பிரத்தியேக ஒரு அடையாளம்தான் பிரரை அற்பமாக பார்ப்பது பிரரை மட்டம் தட்டி பார்ப்பது பிறருக்கு ஹெண்ட் அடிப்பது பிறரை விமர்சிப்பது பிறருடைய குறைகளை தேடுவது பிறர்களை சகல துறைகளிலும் என்னை விட தாழ்ந்தவர்கள் கீழானவர்கள் அவர்கள் சிறியவர்கள் அற்பர்கள் என்று பிறரை அற்பமாக கருதுவது பரிகாசம் செய்வது அவர்களை நைய அவர்களை நான்கு முன்னால் விமர்சிப்பது இது அன்பானவர்களே இபிலி ஆதமலை சலாத்தை பார்த்து வெளிப்படுத்திய தன்மை தன்மை யாரிடம் இருக்குமோ அவரிடம் இபிலேசுடைய தன்மை தெளிவாக இருக்கிறது என்ன தன்மை அனகை நான் சிறந்தவன் ஆதம் சிறப்பு குறைந்தவர் நான் உயர்ந்தவன் ஆதம் சாழ்ந்தவர் நான் சக்தி வாய்ந்தவன் ஆதம் பலகீனமானவன் நான் அறிவாளி ஆதம் அறிவீனர் நம்மை பிறரைவிட பெரிதாக நினைப்போமோ அந்த துறையில் நாம் ஒரு இபிலி சுடைய சகா எந்த துறையாக இருக்கலாம் அன்பானவர்களே அரபியிலே சுக்யா அல் பல வார்த்தை பிரயோகங்கள் சுக்ரியா மற்றவர்களை பரிஹசிப்பது மற்றவர்களை அதாவது நையை புடைப்பது மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பது சிரிப்பது அவரை சுட்டிக்காட்டி அவரை காட்டி பிறரை சிரிக்க வைப்பது சுகரியா அல்ல இசா எனக்கு முன்ன என்றால் ஒருவர் ஏதாவது அவருக்கு வெக்கமான அவரை பற்றி பிறர் சிரிக்கின்ற ஒரு விடயம் தொடர் மூலம் நடக்கின்ற பொழுது அவரை பரிகசிப்பது என்றால் எதுவுமே இல்லாமல் நாங்கள் விமர்சிப்பது ஒருவரை நாங்கள் பரிகாசம் செய்வது அற்பமாக கருதுவது அற்பமாக கருதுவது அன்பானவர்களே இந்த அனைத்துமே தடுக்கப்பட்ட விடையுங்கள் தெளிவாக நான் ஒவ்வொன்றையும் குரான் வசனங்களை ஓதி தெளிவுபடுத்துகின்ற ஒரு நேரம் அவர்களுடைய பூமியங்களுடன் பரிகாசம் செய்கிறோம் அதே போன்று குரான் ஆய்ச்சியர் இறங்கினாலும் பரிகாசம் நதியவர்களை பற்றி பரிகாசம் சஹாபாக்களை பற்றி பரிகாசம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் மேலனமாக பார்ப்பது ஒருவரை வெளியாக்குவார் யார் அவர் நான் கண்ணியமானவன் என்று அவன் தன்னை நாடிதான் முனாஃபிக்கின் தலைவன் அசல்லு இழிவானவர் கேவலமானவர் என்று அவன் நாடியது யாரை நபியவர்களை எப்படி மாற்றினான் முடிவு எப்படி ஆனது மருமையில் என்ன முடிவு இங்கு சமூகத்திலே உயர உயர்ந்த அந்தஸ்து இருப்பதற்கு பாடுபட்டான் கண்ணியத்தை தேடி அடைந்தான் நரகத்திலே சித்தர் மினார் நரகத்திலே ஆக அடிச்சலத்தில் முன்னாடி கடை இருப்பார்கள் கண்ணியமானவர்களே மண்ணால் படைத்தான் நால் படை கௌரவியுங்கள் பிறரை ஏலனமாக அற்பமாக கருதுகின்றவர் பிறருக்கு சரான் சொல்ல மாட்டார் தனக்கு பிறர் சரான் சொல்ல வேண்டும் என்று பிறரை அற்பமாக கருதுகின்றவர் சொல்கின்ற சலாத்துக்கு பதிலை கூட ஆர்ப்பாத்து தான் சொல்வார் பெருமை அன கயிரும் இவரை விட மேன்மையானவன் உயர்ந்தவன் உன்னதமானவன் கௌரவமானவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன் மலாய்க்கா மலக்குமாருக்கே நான் ஆசான் பதவிகளையும் பட்டங்களையும் தராதரங்களையும் டிகிரிகளையும் அதிகாரங்களையும் வைத்து தொடரப் பண்ணி பேசுகிறோம் இந்த எக்ஷன் எல்லாரும் விளங்கும் இந்த எக்ஷன் போட்டு பேச இருக்கிறது என்னை விட்டால் ஆள் இல்லை என்று அந்த தொடரப் பண்ணும் பொழுது உடனே உங்களுக்கு நினைவு வர வேண்டும் சுவர்க்கத்திலே ஆதமலைக்கு முன்னால் அல்லாஹுக்கு முன்னால் இடிலீசுடைய எக்ஷனை நான் போடுகிறேன் இருந்தாலும் விரட்டினான் எங்கும் நிற்க முடியாது அவனை விரட்டாத நண்பர் கிடையாது அவனை விரட்டாதிரி அவனை விரட்டாத நல்ல சதை கிடையாது குரானை ஓதை ஆரம்பித்தாலும் விக்கரி செய்ய ஆரம்பித்தாலும் என்ன நல்ல காரியமாக இருந்தாலும் ஆவுது கேவலம் மனசன கூடம் அங்கு போய் ஒழிந்து கொண்டிருப்பார் அதுதானே வெளிப்படையாக குரானோ இபாத்தோ செய்ய முடியாத இடம் அங்கிருப்பான் அந்த மனசல கூடத்துக்கும் ஒரு மோமீன் ஒரு முஸ்லீம் அல்லாமீன் கதாயிபி என்ற துவாவை ஓதிக்கொண்டு போனால் மனசல கூடத்திலும் இருக்க முடியாமல் அல்ல ஓட வைப்பான் என்ன பெரிய நினைப்புடைய விபரீதம் விபரீதம் ஆதமலை சலாத்தை அற்பமாக கருதியதனால் அந்த ஆதமலை சலாத்துடைய பிச்சலத்தை வைத்து அல்லாஹ் இரட்டினான் கண்ணியமான ஆபத்தான கொடிய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நீங்கள் எல்லோரும் இதை கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மனநோய் குழு மனநோய்களில் ஒரு நோய் அன்பானவர்களே ஒரு ஆயத்தி உங்களின் ஒருகசிக்க வேண்ட ஏதனமாக இருக்கலாம் அவர்கள் யார் பரிகாசம் செய்கிறார்களோ யார் அற்பமாக கருதுகிறார்களோ யார் பிறரு பிறரை நெய்யை பிடிக்கிறார்களோ யார் பிறருடைய மானத்தை போக்குகிறார்களோ விமர்சிக்கிறார்களோ விமர்சகர்களை விட விமர்சிக்கப்படக்கூடியவர்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும் இல்லையா இபிலிசை விட சிறந்தவராக ஆதமடைப்படாதே பெண்களும் பெண்கள் இருக்கின்ற சாரார் இன்னமொரு சாராரை பார்த்து ஏலனமாக பரிகாசமாக கேவலமாக மச்சம் கட்டி பேச வேண்டாம் ஏன் நீங்கள் யாரை பழிப்புடன் கேவலத்துடனும் ஏலிடத்துடனும் பார்க்கிறீர்களோ அந்த பெண்கள் ஏழனம் செய்கின்ற பெண்களை விட சிறந்தவர்களாக இருக்க முடியும் பட்டப்பேர் சொல்லி அழைக்க வேண்டாம் குத்து பேச்சி பேச வேண்டாம் குத்திக் காட்ட வேண்டாம் வேண்டாம் குறைகளை பேசித் தெரிய வேண்டாம் பட்டப்பேர் சொல்லி அழைக்க சிறப்பு பெயர்கள் வேறு விட கேவலமான பெயர்களை சொல்லி அழைக்க குரான் இப்படிய குரான் இறங்குவதற்கு சார்ந்த இன்னும் காரணமாக இருந்தது அதிலே பல சபு நுதிர் சொல்வார்கள் குரான் ஆய இறங்கியதற்கான காரணி அதில் ஒன்றுதான் இக்கினைமா நடிகல்ல அவன் அபுஜகளுடைய மகன் வருகிறார் தகாபியாக மாறுகிறார் அபுஜகலை பற்றி நபியர்கள் இந்த உமத்திலே அந்த காலத்தில் போன்றவன் அபுஜகாராக மாறிய பிறகும் அவர் போகின்ற பொழுது பாதையிலே சிலர்கள் ஈ பலகீனமான சிலர் சொன்னார்களாம் இதோ இந்த உம்மத்துடைய பிராவுனின் மகன் போகிறான் இந்த உம்மத்தின் பிரவுனின் மகன் போகிறான் கண்ணி இதற்கெல்லாம் தடை விதித்து இறங்கிய வசனங்கள் இப்படியான கருத்தில் வசனங்கள் கண்ணியமானவர்களே ஒருவர் ஒரு பாவத்தில் இருந்து ஒரு தவறில் இருந்து நிலைமைகளை உன்னை பற்றி தெரியாதா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலும் நீ செஞ்ச வேலை தெரியாதா பத்து வருஷத்துக்கு முன்னாலும் நீ செய்தது தெரியாதா ஓரவர் படிக்கும் நீ போட்ட கூத்து தெரியாதா யூனிவர்சிட்டியிலே நீ போட்ட கூத்து தெரியாதா என்று திருந்திய பாவங்களை சுட்டிக்காட்டி பிறரை விமர்சிப்பதற்கு எதிராக இறங்கிய ஆயத்து பாரிய பயங்கரமான மோசடிக்கு காரணமாக தண்டனைக்கு காரணமாக அமைகின்ற இந்த ஏலனமாக பிறரை பார்ப்பது இன்று சர்வ சாதாரணமாக இருக்கிறது மீடியாக்களிலிருந்தான் நேரடியாக ஆர்டிக்கல்கள் மூலமும் தான் கார்டூன்கள் மூலமும் தான் பிறரைப்படுத்துவது பிறரை மட்டம் கட்டுவது ஒரு ஹதீசுடைய பகுதியை சொன்னேன் நீண்ட ஒரு ஹதீஸ் புறாமைப்பட வேண்டாம் ஒதுக்கி நடக்க வேண்டாம் யாருடனும் நீங்கள் பகை கொள்ள வேண்டாம் என்று வருகின்ற ஹதீஸிலே அல் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லிம் உடைய சகோதரர் அவர் இவருக்கு கணியாயம் செய்யக்கூடாது இவருக்கு உதவிகள் தேவைப்படும் பொழுது கைவிடக்கூடாது கைவிடக்கூடாது ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை அற்பமாக பார்க்க கூடாது தன்னை கீழே சாதாரணமாக கருதக்கூடாது சொல்லிவிட்டு இடையிலே தக்குவா இங்கு இருக்க வேண்டும் நெஞ்சை உள்ளத்தை மூன்று தடவைகள் சுட்டிக்காட்டிவிட்டு இம்ரஹிம் முஸ்லிம் பயங்கரமான வார்த்தை அன்பானவர்களே ஒரு மனிதர் என்பதற்கு இதுவே போதிய சான்று பிறரை பிற சகோதரனை அற்பமாக கருதுவது கருதக்கூடியவர் கெட்டவர் என்பதற்கான போதிய சான்று வேறு எந்த என்ன விளக்கம் வேறு எந்தவறும் அவர் செய்வதில்லை அவர் வாழ்க்கையில் செய்வது இந்த பாவம் மாத்திரம் பிறரை அற்பமாக பார்ப்பது பிறரை கேவலமாக பார்ப்பது பிறரை மட்டம் பிறரை குளியில் தள்ளுவது பிறருக்காக குளிவட்டுவது பிறரை விமர்சிப்பது பிறர் மீது பிறரை அற்பமாக கருதுகின்ற பாவத்தை மாத்திரம் ஒருவர் செய்தாலும் அவன் கெட்டவன் அவர் பெரிய வணக்கசாரியாக இருக்கலாம் அவர் பத்து அஜி முடித்திருக்கலாம் அவர் நூறு ஒன்பதாக்கம் செய்திருக்கலாம் அவர் பல கோடி ஜக்காத்து கொடுக்கலாம் அவர் நெற்றி கறக்க சொல்லலாம் அவர் கண்ணம் நலைய அழலாம் அவர் கண்ணத்தில் கண்ணீர் வடிய அழலாம் அவரோட மிங்கத்தன்மை இருந்தால் அவர் முகமது அவன் கெட்டவன் என்பதற்கான போதிய சான்று அதிகமானவர்களில் சொல்கிறார்கள் வேறு ஞாபகம் வரவில்லை என்னை விட மூத்தவர்களை கண்டால் நான் என்ன சொல்லிக் கொள்வேன் இவர் என்னை விட கூடுதலாக சொல்கவர் என்னை விட கூட நோன்பு பிடித்தவர் என்னை விடக்கூட குரானோதியவர் என்னை விட கூட சுஜோஜி செய்தவர் நான் பிறக்க முன்னாலே சொலுகையாளியாக இருந்தவர் இப்படி சொல்வேன் என்னை விட மூத்தை யாரை கண்டாலும் இவர் என்னை விட கூடுதலானவர் நான் கீழே என்னுடைய வயதில் குறைந்தவர்களை கண்டால் நான் என்ன சொல்வேன் நான் இவன் பிறக்க பல பாவங்களை செய்திருக்கிறேன் இவர் என்னை வயதில் சிறியவர் என்னை பாவத்தில் குறைந்தவர் நான் இவனை பாவம் கூட செய்தவன் அன்பானவர்களே இதுதான் தன்மை பிறருடைய நலவை மனதிலே கொள்வது பிறரை பாராட்டுவது பிறரை பற்றி நல்லெண்ணை இந்த தன்மை இல்லாவிட்டால் பிறரை கேவலமாக பார்ப்போம் அன்பானவர்களே பல நிகழ்வுகள் சான்று எந்த அளவு கண்ணியமானோ சுலைமா அலைசலாத்துடைய நடந்த சம்பவம் இருக்கிறது பல படிப்பிலைகள் பல தலைப்பு பல தலைப்புகளிலே பேசியிருக்கிறோம் நான் ஒரு படிப்பினை சொல்கிறேன் ஜிங்கள் மனிதர்கள் பறவைனங்கள் எல்லா குதிரைப்படை எல்லாரும் வேட்டிருக்கின்ற பொழுது பெரிய சபை பெரிய மாநாடு போன்ற ஒரு சபை பல்லாயிரக்கணக்கான அல்ல பல லட்சக்கணக்கான அங்கத்தவர்களை கொண்ட சபை அந்த சபையில் ஒருவரை காணவில்லை எங்கே ஒருவரை காணவில்லை எங்கே எங்கே ஹுதுகுதை காணும் அவ்வளவு பெரிய சபையில் புதுகுது அந்த ஹுதுகுது என்ன நடந்தது புதுகுதை பற்றி விசாரிக்கிறார்கள் புதுகுதை கூட அற்பமாக கருதவில்லை அனுமதி இல்லாமல் போயிருக்கிறது வரட்டும் தகுந்த சான்றுகளோடு உரிய ரிப்போர்ட்டோடு வராவிட்டால் அறுத்து போடுவேன் கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் இரண்டில் ஒன்று நடக்கும் அது வருகிறது சபா இருந்து எமநிலை சபாவுடைய பறவையில் இருந்து அங்கிருக்கின்ற ஊர் மக்கள் சூரியனை வணங்குகிறார்கள் அந்த ராணியும் சேர்ந்து பில்கிஸ் ராணியும் எந்த தகவலை முன்வைக்கிறது கண்ணியமானவர்களே இரண்டாவது படிப்பினை புது புது எங்கே சபையில் ஒரு பறவை இரண்டாவது படிப்பினைகுடைய அதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் சொன்னதை நம்பினார்கள் சிம்ம கதா அழைக்காம போ சிம்ம சிம்ம பத்திக்கொண்டிரி இவள ஜிங்கள் மனிதர்கள் இருக்கும்போது நீ தெரியாத சொல்லவில்லை அப்படியா இதோ கடிதம் எழுதி விட்டு விட்டு சரணடைந்து முஸ்லிமாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவை ஒருவனாக ஏற்ற ஒரு முஸ்லீமாக எல்லோரும் வாருங்கள் என்று ஒரு வசனத்துடைய கடிதம் பிஸ்மில்லா ஒரு கடிதம் ஒரு வசனம் அதை கொடுத்து அனுப்பியதும் அந்தகுதிடம் ஒரு கருத்தை கூட மதித்தார்கள் ஒரு பறவைடைய கருத்தை மதித்தார்கள் அந்த அளவுக்கு பிறரை மதித்தார்கள் சம்பவத்தை விரிவாக்க நான் சொன்னது ரெண்டு படிப்பேன் இன்னும் இருக்கிறது அன்பானவர்களே அடுத்தது பயணத்திலே அரசாவுடைய அந்த மினாவுடைய பயணத்திலே வெயிலே எல்லோரும் போக தயாராகிவிட்டார்கள் பயணத்துக்கு எல்லோரும் தயார் நபியர்கள் ஒருவரை தேடுகிறார்கள் வெயிட்டிங் யாருக்கே மன்னருக்கோ மந்திரிக்கோ அமைச்சருக்கோ கோடீஸ்வரருக்கோ லட்சாதிபதிக்கோ அல்ல வெயில் யாரப்பா யாரப்பா எல்லோரும் பார்க்கிறார்கள் அடிமை சாம <kill> <allergy separating> <ameri> <flavored> வைத்துக் கொள்ளுங்கள் பிறரை அற்புமாக பார்க்கின்ற தன்மை ஒரு துளியிருந்தாலும் அந்த துளையில் நான் சொல்கிறேன் வார்த்தை கிதாபில் பார்த்த ஞாபகம் எனக்கு ஞாபகம் இல்லை தவறாகவும் இருக்கலாம் வேறொரு விடயத்திலும் இருக்கலாம் இந்த கருப்பு காகத்துக்கு இந்த அடிமையின் மகனுக்கா வெயிட் பண்ணினார்கள் கண்ணியமானவர்களே ஆபத்தி பாரதூரமானது என்ன நடந்தது தெரியுமா அப்படி பேசியவர்கள் வஃசிற்கு பின்னால் அபுபத்தினுடைய கிலாபத் ஆரம்பித்தவுடன் கொஞ்சம் பேர் முர்சத்தாகினார்கள் மதம் மாறினார்கள் அந்த மதம் மாறியவர்களிலே உசாமார் அவர்களை அற்பமாக கருதியவர்களும் இருந்தார்கள் அற்பமாக கருன்னுமக இவன் சீப்பானவன் இவன் கீழே இவன் கேவலமானவன் இவன் அற்பன் நவுசு பிள்ள யாரு பேசியது அனரப்புக்கு முன் ஆலா நான் பெரிய இறைவன் என்று தெய்வீக வாதாட்டம் புரிந்தவன் அதிபதி அந்த கொன்னலாக இருந்தவர் தாவத்து கொடுத்தார் இவன் இழிவானவன் வடாயக்காது தெளிவாக பேச்சு பேசவும் தெரியாது கொத்த கொத்த கொன்னல் இயற்கை குறை அல்ல குறை குருடன் கொட்டையன் பப்பரையன் பைத்தியகாரன் பைத்தியத்தை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான் உங்களுக்கு பைத்தியகாரன் என்று அர்த்தமாக பேச அனுமதி இல்லை கொன்னன் அல்லாஹ் கொடுத்தது கண்ணிவன் அல்லாவோடு அதிகம் பேசியவர் அந்த சேவை கண்ணடைந்தது தொண்டற்குளிக்கு ரோபு வரும் பொழுது அந்த செங்கடல மூல்கணிக்கப்படும் பொழுது அப்படியே அவனும் அந்த நேரத்திலே நானும் இந்த நேரத்திலே களிமா சொல்லுவோம் தப்பிச் சொல்வோம் என்று களிமாவுடைய வாசகத்தை ஆரம்பித்தான் அல்லாவுடைய பெயரை சொல்ல விடவில்லை அல்லாஹ் இல்லல்லா சொல்ல விடவில்லை அன்பான்களே அவன் பொதுப்படையாகத்தான் சொன்னான் பனோஸ்வராய்கள் விசுவாசிப்பை விசுவாசித்தவளை நான் விசுவாசிக்கிறேன் அல்லா கேட்டான் கபுல் முஃப் போடாத கூத்தெல்லாம் போட்டுவிட்டு செய்யாத பாவம் செய்து விட்டு அதுதான் சொல்கிறது தொண்டை குளிக்குள் ரூபு வந்தால் எந்த அமலும் ஏற்றுக் கொள்ளப்படாது கண்ணியமானவர்களே பார்த்து கொன்னல் பேச தெரியாதவன் கொத்த என்றான் சொல்ல முனைந்தவனை கூட சக்கரா தடுத்தியாபத்தில் முடிக்க நினைக்கிறேன் அன்பானவர்களே பல நிகழ்வுகள் சான்றாக இருக்கின்றன ஒவ்வொன்றையும் விரிவாக சொல்ல முடியாது யாரை இன்னே என்ன துறையிலும் அற்பமாக கருத வேண்டாம் ஒரு குடிகாரர் கொண்டு வரப்பட்டார் அபுகுரையை சொல்கிறார்கள் குடிகாரர் அடிக்கடி குடித்து குத்துவர் அடித்துண்ட நிறைவே அனுப்புங்கள் சிலர் செருப்பால் அடித்தார்கள் ஆடைகளால் அடித்தார்கள் தடியால் அடித்தார்கள் அடித்து அடி விட்டு அத்தை வாங்கிவிட்டு அவன் போய்விட்டான் சபையில் இருந்த ஒருவர் சொன்னார் கேவலப்படுத்துவானாக இழிவுபடுத்துவானாக எத்தனை தடவை குடிக்கிறாய் எத்தனை தடவை அத்தடிபடுறாய் நீ பிரிஞ்சினவா சொன்ன பார்த்து ஏ பேசியவருக்கு அற்பமாக பேசிய சப்போர்ட்டராக மாற வேண்டாம் தத்துவ அழைகி ஷெய்தான் ஷெய்தானுடைய சப்போர்ட்டராக ஹெல்பராக நீங்கள் மாற வேண்டாம் குடிகாரர் பெரும்பாலும் செய்தவர் அன்பானவர்களே அவரை கூட கேவலமாக பேசியதை நபியர்கள் தடுத்தார்கள் என்றால் பாவமே செய்யாத எத்தனை பேருக்கு பரிசுமத்தி வாழ்கிறோம் தப்புவமானாம் அன்பானவர்களே மூன்று கருத்து முடிக்கிறேன் அப்துல்லா சொல்கிறார்கள் நான் எவ்வளவு பயங்கரமான அச்சம் என்று நான் நாயை கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாய என்ன அப்படி ஈரம்பட்டால் வாய்ப்பட்டால் ஏழு தடவை கழுக வேண்டும் ஒரு தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டும் நஜீஸ் நஜீஸ் அசத்த மூன்று வகை முகல்லமா முத்தவசி முகஸ்பா உயர் காரமான நஜீஸ் நடுத்தரமான நஜீஸ் முகபபா சிலர் இரண்டாக முகல் அலா முகா மூன்று நடுத்தரமான நஜீசுகள் சாதாரண நஜீசுகள் உச்சகட்ட நஜீஸ் அதில் யார் தெரியுமா சம்பந்தப்படுவது அல் கல்பல் அல் கல்புவல் நாயும் சரி நான்கு கால என்று சொல்லுவோம் முகல் லாவான நஜீஸ் உச்சகட்ட நஜீஸ் பண்ணி போட்டு கழுக வேண்டும் ஏலிலும் அந்த நாயை கூட நான் ஏலனமாக பார்ப்பதை அற்பமாக நாயை பார்த்து நினைப்பதை பயப்படுகிறேன் ஏன் தெரியுமா அந்த ஏலன பார்வையினால் நான் நாயாக உருமாற்றப்படுவேனோ தெரியாது அப்துல்லாயிரம் எல்லாம் முக்கியமான சகாது இப்ராஹிம் நகை அஹமோது வாய் வைத்து பால் குடிக்கிறார் பாலை கறந்து கோப்பையிலே குடிக்க வேண்டும் ஆட்டுடைய பால் மடியிலே ஒரு மனிதர் பால் அருங்குவதை கண்டு நான் அவரை அந்த நிலவையிலும் ஏழனமாக கருதுவதை பயப்படுகிறேன் ஏன் தெரியுமா அவரை ஏதனமாக கருதிய குடிக்க வைத்து விடுவான் என்ற பயம் இந்த வண்டு வண்டு வண்டுகள் அதிலும் குறிப்பாக அந்த அசுத்தங்களை உருட்டுகின்ற வண்டு அந்த பெயரை நான் தெரிந்து கொள்கிறேன் அந்த வண்டை பார்த்து அவரே சொல்கிறார் சம்பவத்தை ஒரு கிசாபை பார்த்தேன் இந்த வண்டு என்னத்துக்கு அல்ல படைத்தானது தெரியாது இந்த கேவலமான படைப்பு என்னத்துக்கு தான் படைத்தான அசித்தோடும் நான் விலங்கு விளக்கி சொல்கிறேன் எப்பொழுதும் மலத்தோடும் மலத்தை உருட்டிக்கொண்டும் சொல்ல வேண்டும் தெளிவாக மல உருட்டு மலமுருட்டுகின்ற வண்டு அற்பமாக கருதினேன் அந்த வண்டை கேவலமாக பார்த்தேன் அல்லா படைத்த படைப்பை எனக்கு எனக்கு ஒரு நோய் வந்தது பின்னால் ஒரு நோய் வந்தது ஒரு காயம் அந்த காயத்துக்கு நான் செய்யாத மருந்தில்லை அந்த காயத்துக்கு நான் செய்யாத மருந்தில்லை ஒரு வைத்தியர் வந்தார் அந்த வைத்தியர் எனக்கு சிபாரிசு செய்த மருந்தென்னு தெரியுமா இந்த மன சுட்டு அதனுடைய சாம்பலை பூச வேண்டும் ஒரு வண்டை கேவலமாக நினைத்தேன் அந்த வண்டான மருந்து செய்ய வைத்தான் அல்லா அன்பான முடிக்கிறேன் எனவே யாரையும் ஒரு ஒன்றை கூட அற்பமாக கருதக்கூடாது ஒரு நாயை கூட அற்பமாக கருதக்கூடாது என்றால் மனிதர்களை எப்படி கருதலாம் நீண்ட தலைப்பு விசாலமான தலைப்பு பேசி முடிக்க முடியாத தலைப்பு எதிலும் யாரையும் அற்பமாக கருதி கெட்டவர் என்ற பெயரை நவியவருடைய வாயால் எடுத்த பக்திகளிலே பாவங்களை மணித்தல்வையாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தல்வையாக மனை மக்களுடைய பாவங்களை மணித்தல்வையாக யாரு நம்முடைய நிலைமைகளை சீராக்குவாயாக நம்முடைய பண்பாடுகளை சீராக்குவாயாக கேவலமான பண்பாடுகளை நமது உள்ளங்களில் இருந்து அகற்றுவாயாக மற்றவர்களை நம்முடைய பார்வையில் கண்ணியமாக காட்டுவாயாக பிறரை மதிக்க வைப்பாயாக நம்மை மற்றவருடைய பார்வையில கண்ணியமாக காட்டுவாயாக யாரையும் அட்பமாக கருதுவதை விட்டு நம்முடைய மனதை பாதுகாப்பாயாக யாரையும் ஏனனம் செய்வதை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக இஸ்லாமிய பண்புகளை நம்மத்தை கொள்ள கிருவை செய்வாயாக வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நம்சை பாக்குவாயாக வா